ணேபுணுமே பசேமாஜா ஸிரேரங்கைஷும்சிசேமேவியா ஸ்வந்திரோவாஷா விஷவே நோரி நோபிருத்து ஏழாவது மந்திரி கிருவியமோஷய சஷாத் கேஷலோமான ததாத் சம்பவதீக விஸ்வம் அங்கிரஸ் மகரிஷி பிரம்மவித்யாச்சாரியர் பராவித்யாவை உபதேசம் பண்ணத் தொடங்கியிருக்கார் பிரம்மனுக்கு அக்ஷரம்ங்கிற ஒரு பெயர் கொடுக்கிறார் இந்த அக்ஷரத்தினுடைய லக்ஷணங்களை எல்லாம் சொன்னார் இந்த அக்ஷரந்தான் பூதயோனி என்று சொல்லி இந்த பூதயோனிங்கிற சப்தத்துக்கு ஜெகத் காரணம் இதை நாம் பார்த்துட்டோம் அஹ பராவித்யா பிரம்மன் பிரம்மனுக்கு என்ன பேரு அக்ஷரம் இந்த அக்ஷரத்தோட லக்ஷணம் அக்ஷரத்தினுடைய லக்ஷணங்கள் எல்லாம் பார்த்து கடைசியில் என்ன சொன்னார் இத்தகைய லட்சணங்களை இந்த அக்ஷரந்தான் ஜகக்காரணமாக இருக்கிறது பூதயோனியாக இருக்கிறது இதனை புத்தியை இந்திரியங்களிலிருந்து காப்பாற்றிக் கொண்டவர்கள் மனசையும் சேர்த்துக்கணும் இந்திரியங்களையும் மனசையும் மனசினால புத்தியை பாதிக்காத வண்ணம் பாதுகாத்து கொண்டவர்கள் நன்கு தெளிவாக புரிந்து நல்ல வைராக்கியசாலிகளே இந்த உண்மையை தெளிவாக உணர்கிறார்கள் என்பது கருத்து சரி அப்புறம் இந்த பிரம்மன் எப்படி காரணங்கிறத விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார் எப்படி பூதயோனி இந்த பிரம்மன்கிற விளக்கம் வருகிறது இதனுடைய இந்த உபதேசத்தினுடைய நோக்கம் என்ன நாம் எப்போவும் இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மனையே தரிசனம் பண்ணணும் இந்தைத்த பேதத்தை தரிசனம் பண்ணுறதை விட்டு நம்ம புத்தி எப்போவுமே அந்த அத்வைத்த பிரம்மன்லேயே ஆழ்ந்து இருக்க வேண்டும் அதுக்குத்தான் இந்த பரிசிரமம் பரிசிரமும் என்ன முறையாக சொல்லி கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் எஃபர்ட் எடுத்துக்கிறார் அப்போ இந்த அக்ஷரத்துலேருந்து விஸ்வம் பிரபஞ்சம் எப்படி வந்ததுங்கிற போது நமக்கு ஒரு கேள்வி வருது நம்ம அனுபவத்தை பார்க்குற போது காரணம்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு அம்சம் இருக்கு ஒரு பொருளை பார்க்கும் அந்த பொருள் படைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது என்பது நமக்கு தெரிகிறது அந்த படைக்கப்பட்ட பொருளை நாம் பார்க்கும் பின்னால் ஒரு அறிவுடையவன் இருந்திருக்கிறான் என்பது விளங்குகிறது இந்த பொருளை உருவாக்குவதற்கு மூலப்பொருள் கச்சா பொருளும் இருந்திருக்கிறது என்பது நம்முடைய அனுபவத்திலே தெரிகிறது ஆக ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது அதற்கான காரணம் நமக்கு தெரிய வருகிறது அப்படி இருக்கும் பொழுது இது அனுபவத்தில் பார்க்கிற இது இந்த பிரம்மன் அல்லது இந்த அக்ஷரம் எத்தகைய காரணமாக இருக்கிறது அறிவு காரணமாக இருக்கிறதா அல்லது உபாதான காரணம் என்று சொல்லப்படுகிற கச்சா பொருள் காரணமாக காரணமாக இருக்கிறதா அதுக்கு உபநிஷத் சொல்கிறது அக்ஷரம் அபிநிமித்தோபாதான காரணமாக இருக்கிறது அக்ஷரமே உபாதான காரணம் அக்ஷரமே நிமித்த காரணம் நிமித்த காரணமும் அக்ஷரமே உபாதான காரணமும் அக்ஷரமே அப்படி ரெண்டு காரணமும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் நமக்கு இருக்கான்னு கேட்டால் சிறந்தி பூச்சி திருஷ்டாந்தம் இருக்குது மற்ற எல்லா திருஷ்டாந்தங்கள்லையும் அப்படி பார்க்க முடியாது ஒரு ஒரு பொருள்லேயும் என்னென்னா உபாதான காரணம் வேற நிமித்த காரணம் வேற நகை செய்கிற பொற்கொள்ளர் வேறு தங்கம் வேறு நகையை கொடுத்ததுக்கு பிறகு அவர் அதோடு வர்றதில்லை பொற்கொள்ளர் அதோடு சேர்ந்துருக்கிறது இல்லை பானையை இது கொடுக்குற போது குயவனார் கூட வர்றதில்லை ஆனால் பிரிக்க முடியாதபடி நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருப்பது யார் அக்ஷரம் பிரம்ம நான் இதில் ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் பேஸ் நிறைய சாஸ்திரங்களில் பரிச்சயம் இருக்கணும் நமக்கு யாருக்கெல்லாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் சொல்லி வைக்கிறேன் இந்த காரணத்தெல்லாம் நிறைய விசாரம் பண்ணியிருக்கோம் மாண்டோக்கியோ பிரசத்தில் நான் சொல்லவே மாட்டேன் மாண்டோக்கியோ பிரசனத்தை பேசினா இந்த கிளாஸுக்கு மகிமையே போயிடும் ஆகையினால மாண்டோக்கியோ பிரசத்தெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கே வரக்கூடாது இந்த காரண காரிய விவேக பிரக்ரியா காரண காரிய விவேக பிரக்ரியா பிரக்ரியானா இந்த டீச்சிங் மெத்தட் இதை சொல்லி கொடுக்குற ஒரு முறை இருக்குது இப்போ இந்த காரண காரிய விவேகம் இதில் பார்த்துட்டோம் இதுக்கு நிமித்த காரணம் ஒருத்தருக்கா இதுன்னு இல்லை எதை வேணாலும் எடுத்துக்கோங்கோ நிமித்த காரணம் ஒருத்தருக்கா இப்போ இந்த துணியெல்லாம் இங்கே போட்டிருக்குன்னா இந்த துணியை கடையில் வாங்கிட்டு வந்து இப்படி போடலாம் அப்படின்னு ஒருத்தர் பிளான் பண்ணி இந்த துணியை வாங்கிட்டு சொல்லி டெய்லர்கிட்ட கொடுத்து அவர் அவருடைய மிஷினெல்லாம் வச்சு அவரை தைச்சு இங்கே மாட்டியிருக்கு எல்லா வரிசையாக மாட்டிருக்கு எந்த வஸ்துவும் எடுத்து வேணாலும் ஒன்று எடுத்து எடுத்து பார்த்தாலும் அதுதான் உண்மை அதில் நிமித்த காரணமும் இருக்குது நிமித்த காரணம் கூட இல்லை நிமித்த காரணம் தனியாக இருக்கு உபாதான காரணம் அதில் பார்க்குறோம் சாஸ்திரத்தில் இன்னொரு அது ஒன்று அத்வைத்த ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு கேட்டால் அக்ஷரம் என்பது விவர்த்த காரணம் விவர்த்த காரணம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இந்த விவரத்த காரணம் புரியணும்னா இதுக்கு இன்னொரு காரணத்தை சொன்னா தான் காரணம் புரியும் காரணம் என்றால் என்ன விவர்த்த காரணம் நான் இது இன்னொன்னு சொல்றேன் இப்போ இந்த இதை சொல்லாமையே இந்த வகுப்பு நடத்த முடியும் ஆனாலும் கொஞ்சம் சொல்லி வச்சுப்போம் அப்ப சௌரியமா இருக்கிறதுக்காக சொல்றேன் நான் இப்ப விவர்த்த காரணம் ஒன்னு இருக்கு இப்ப முதல்ல எத்தனை காரணம் பார்த்தோம் உபாதான காரணம் நிமித்த காரணம் பார்த்திருக்கோம் இப்ப இன்னொரு காரணம் என்ன சொல்றேன் காரணம் ஒண்ணு சொல்ற இந்த உபாதான காரணம் சொன்னேன் இந்த உபாதான காரணத்தை என்ன சொல்லுவோன்னு என்ன சொல்லுவோம் நிமித்த காரணம் இப்ப காரணம் எத்தனையா பிரிச்சுட்டோம் நாம மூணா பிரிச்சுடும் புரிஞ்சு போயிடும்பாதான காரணத்துக்கு திருஷ்டாந்தம் பரிணாமி உபாதான காரணத்துக்கு திருஷ்டாந்தம் சொன்ன புரிஞ்சு போயிடும் திருஷ்டாந்தம் தங்கம் நகை தங்கம் நகை பரிணாமி உபாதான காரணத்துக்கு திருஷ்டாந்தம் பால் தயிர் பால் தயிராக மாறுவர் மாறுனா தயிர் வந்து திரும்பவும் பாலாகுமோ ஆகாது ஆக தயிர் பாலாகிற திருஷ்டாந்தம் தயிருக்கு பால் பரிணாம உபாதான காரணம் நகைக்கு தங்கம் காரணம் தங்கம் பரிணமிச்சு நகையாகல தங்கம் நகையாக காட்சி தங்கம் அழியவே இல்லை மாற்றம் தங்கம் மாறாம நெர்விகாரமா இருக்கு நெர்விக வார்த்தைக்கா எடுத்து தங்கம் நிர்வீகாரம் சவீக்காரம் சொல்லக்கூடாது இப்ப இந்த திருஷ்டாந்தத்துக்காக சொல்றேன் தங்கம் மாறாமல் இருக்குது தங்கம் அழிஞ்சு நகை ஆகலை ஆனால் பால் அழிஞ்சு தயிராகிறது பால் அழிந்து அழிஞ்சின பால் மாற்றமடைகிறது தயிராக பரிணமிக்கிறது அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு அத்வைத வேதாந்த சித்தாந்தப்படி இந்த அர்த்தம் சொல்கிறேன் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அக்ஷரம் அக்ஷரம்னு ஒன்று இதை இன்னொரு விதமாக அப்புறம் நான் கொஞ்சம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இருந்தாலும் இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கலாம் அக்ஷரம்னு ஒன்று இருக்குது இன்னொரு வார்த்தையும் நான் சொல்கிறேன் மாயா மாயான்னு இன்னொரு சப்தம் இருக்குது மாயான்னு சொன்னால் என்ன அர்த்தம் மாயா மாயான்னு சொன்னால் அது ஒரு அற்புதமான வஸ்து மாயா சக்தி இல்லாததையெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுற ஒரு சக்தி இருக்குது பேரு மா இப்பாஸ்திரத்தில் இதை விளக்கி சொல்றது இந்த பிரம்மன் என்ன சொல்லுவோம் அக்ஷரம் இருக்கு அக்ஷரம் அவர் சொல்லி இருக்கார் அதையே நம்ம உபயோகப்படுத்துவோம் இந்த அக்ஷரம் வந்து எப்படி இருக்கு அக்ஷரம் எப்படி இருக்கு ஊ மூலம் வேதவித்து இந்த ஒரு ஸ்லோகத்திலே எல்லா அடையும் போயிடுச்சு காரணம் உயர்ந்தது ஊர்துவ மூலம் அத சாகம் காரியம் தாழ்ந்தது அப்படின்னு அர்த்தம் ஊர்துவ மூலம்னா என்ன அர்த்தம் காரணம் உயர்ந்தது காரியம் தாழ்ந்தது நகை தாழ்ந்தது தங்கம் உயர்ந்தது என்பதை போல அஸ்வத்தம்னு சொன்னா இந்த பிரபஞ்சம்னு அர்த்தம் அவ்யயம்னா இது மாறாததுன்னு அப்புறம் வேதங்கள் சந்தாம்சி எஸ்ய பருணானி வேதங்களே அதனுடைய இலைகள் யஹா தம் வேத சஹா வேதவி எவன் அதை அறிகிறானோ அவன் வேதத்தின் உட்பொருளை அறிந்தவன் வேதார்த்த வித்துங்கிற சிங்கராச்சாரியர் என்ன அர்த்தம் வேதார்த்த வேதத்தின் உட்பொருளை அறிந்தவன் சமூலம் சம்சாரவம் யகா வேத இந்த பிரபஞ்சத்துக்கு பிரம்மன் காரணம் என்பதை எவன் காரணத்தோடு இந்த பிரபஞ்சத்தை எவன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவனே வேதத்தின் உட்பொருளை உள்ளவாறு அறிந்தவனாவான் என்பது அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இப்ப நம்ம விஷயத்துக்கு வரும் இப்ப என்ன எல்லாம் இதுவும் அதோட சேர்ந்த விஷயம் விளக்கறதுக்காக தான் போனேன் நரூபமசேக த இந்த மாயைங்கிறது பிரம்மத்தோட சேர்க்கவும் முடியாது பிரம்மத்தை விட்டு பிரிக்கவும் முடியாது அப்படி ஒரு சக்தி அந்தளவுக்கு புரிஞ்சுக்கணும் நான் மாயை விளக்க ஆரம்பித்தேன் இந்த கிளாஸு நடத்த முடியாது இன்னும் அங்கங்கே வரும் அப்பப்போ சொல்கிறேன் இப்போ அக்ஷரம் இருக்குது மாயா இருக்குது அக்ஷரம் என்ன காரணம் விவர்த்தோபாதான காரணம் மாய என்னது இந்த அக்ஷரத்திலேயே இருக்கிற ஒரு சக்தி அப்படி வச்சுக்கோ அக்ஷரத்திலே இருக்கிற ஒரு சக்தி இந்த மாயா சக்தி பரிணாம உபாதான காரணம் அதுதான் வந்து வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாம் தான் பண்ணிட்டுருக்கு ஆக இது பரிணாம உபாதான காரணம் மாயாசக்தி பரிணாம உபாதான காரணம் இப்போ நீங்கள் போட்டுக்கணும் அக்ஷரம் மூன்று பிரிவாக இருக்கு ஒன்று விவர்த்தோபாதான காரண அம்சம் இன்னொன்று என்ன பரிணாமி உபாதான காரண மாயா அம்சம் இன்னொன்று இருக்குது பரிணாமி உபாதான காரணம் இருக்கு இந்த மாயா அந்த மாயாசக்தியில் பிரதிபிம்ப அம்சம் பிரதிபிம்ப அம்சம் இந்த விவர்த்தமாக இருக்கிற அக்ஷரத்தினுடைய பிரதிபிம்ப அம்சம் இந்த மூணையும் கவனிச்சிங்கன்னா புரியும் இப்போ வந்து மூணாக பிரிக்கிறோம் ஒன்று என்னது விவர்த்தோபாதான காரணம் அப்புறம் மாயா நீ இன்னொரு பாஷையில் போடுக்கணும் மாயா பிரதிபிம்ப அக்ஷரம் ஷரம் விவர்த்தபாதான காரணம் பிரதிபிம்ப அக்ஷரம் நிமித்த காரணம் நிமித்த காரணம் இதெல்லாம் போர்டில் எழுதி போட்டால் தான் புரியும் ஆக இந்த அக்ஷரம் சொல்ற போதே மாறாத காரணமான பிரம்மன் இருக்கு மாறுற காரணமான மாயா இருக்கு அப்புறம் அதுல பிரதிபிம்பிக்கிற சைதன்யமாகிய நிமித்த காரணமும் இருக்கு இந்த அக்ஷரம் மூன்று காரணங்களாக இருக்கிறது நிமித்த காரணமாகவும் பரிணாமிபாதான காரணமாகவும் விவர்த்தோபாதான காரணமாகவும் இருக்கிறது நம்ம கிளாஸ் படித்து முடிச்சபோ என்ன பண்ண போறோம் தெரியுமோ இந்த நிமித்த காரணத்தையும் பரிணாம காரணத்தையும் நாம் மதிக்கப் போறதில்லை பொருட்படுத்த போறதில்லை அதை மதிச்சா இருமைகளுக்கு உட்படுவோம் அதை மதிக்கிற போது ப்ராப்ளம் ஆரம்பிச்சோம் இந்த நிமித்த காரணத்தையும் பரிணாம காரணத்தையும் நாம் மதிக்க மாட்டோம் இப்போ இல்லை மதிக்கப் போகிறதில்லை வகுப்பில் வரிசையாக இது சொல்கிறேன் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது உங்களுக்கு எவ்வளோ புரியுறதோ புரியட்டும் புரியலைன்னா விட்டுடுவோம் இது என்ன இப்போ இந்த படிக்க படிக்க தெரிய போகிறது இப்போ அக்ஷரம் என்ன காரணமாச்சு இந்த விவரத்தை இந்த கிளாஸை முடிச்சுவிட்டேன் அந்த டாப்பிக்கை முடிச்சுவிட்டேன் ஆஹா நான் இன்னொன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் அபிநிமித்தோபாதான காரணம் மட்டும் அல்ல அது விவர்த்த காரணமாகவும் இருக்கிறது என்று இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பார்க்கலாம் இப்ப என்னாச்சு அக்ஷரம் இந்த விவர்த்தோபாதான காரணத்தை பத்தி பேசாமலேயே இந்த கிளாஸ் நடத்தின்னு போகலாம் ஒண்ணு உங்களுக்கு தெரியாது நான் வாயத்திறந்தா தானே அப்போ என்னன்னா இந்த சிறந்தி பூச்சி உதாரணத்தை சொல்கிற போது இங்கே ஏதாவது இருக்கோ விவரத்த காரணத்தை பற்றி பேசியிருக்கோ பேசலை நம்ம ஒரு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை போட்டு வச்சிருவோம் ஆக ஊர்ணாபிகி இந்த சிரந்தி உதாரணம் சொல்லப்பட்டது அப்புறம் காரணம் ஏக்கம் அபிநிமித்தோபாதான காரணத்தை புரிய வைப்பதற்காக சிறந்தி உதாரணம் சொல்லப்பட்டது அப்படி போட்டுக்கணும் பிறகு அடுத்தது என்ன காரணம் ஒன்று காரியம் பல என்ற உண்மையை புரிய வைப்பதற்காக பூமி உதாகரணம் சொல்லப்பட்டது பூமி திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டது பூமி ஏகா ஓஷதையா அநேகாக பூமி பூமி ஒன்றே ஓஷதிகள் செடிகள் மரங்கள் எல்லாம் பல காரணம் ஒன்று காரியம் பல சாதாரணமாக நம்ம அனுபவத்தில் எப்படி இருக்குது மனுஷனுக்கு பிறக்கிற குழந்தை நம்ம குரங்கன்னு கூப்பிடலாம் கழுதன்னு கூப்பிடலாம் அது வேறு சமாச்சாரம் ஆனால் அது வந்து மனுஷந்தான் அது சிங்கத்துக்கு பிறக்கிறது சிங்கம்தான் கழுதைக்கு பிறக்கிறது கழுது தான் மாட்டுக்கு பிறக்கிறது மாடு தான் மாற்றி எங்கேயாவது இருக்கோ கிடையவே கிடையாது காரணமும் காரியமும் ஒரே பரம்பரையில் இருக்குது ஆனால் இங்கே அப்படி இல்லை ஒரே பிரம்மன்ல இருந்து என்னது சமஸ்தகும் புழுவும் எல்லாம் அவர் தான் அத்தனைக்கும் மூல காரண விசாரம்னு காலமர சொல்லியிருக்கேன் ஜெகத் மூல காரண விசாரம் சும்மா சாதாரண காரண விசாரம் இல்லை இப்ப எனக்கு அப்பா அம்மா காரணம் அப்பா அம்மாவுக்கு யாரு காரணம் தாத்தா பாட்டி காரணம் கடைசியில எங்க முடியுது எங்க போய் முடிக்கிறது கடைசியில் வேறு வழியில் எங்கேயா ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா வேண்டாமா கடைசியில் யார்கிட்ட போய் முடியும்னா ஜெகதஃப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாருக்கும் உண்மையான அப்பா தந்தா தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ அம்மை நீ அப்பன் நீ அன்புடைய மாமன் நீ மாமனும் நீ எல்லாம் தான் போய் முடியும் காரணம் இது நமக்கு மாத்திரமான நமக்கு மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை மிருகங்களுக்கு அம்மா அப்பா யாரு கடைசியில் கொசுவுக்கு மூலம் அம்மா அப்பா யாரு சின்ன சின்னதா இருக்கிறது அதை காட்டில் என்னெல்லாமோ குட்டி குட்டி பூச்சியெல்லாம் கண்ணில் வந்து அப்பப்போ உருத்துறத அந்த பூச்சி எல்லாம் அதுக்கு அம்மா அப்பா மூல அம்மா அப்பா யாரு காரணம் ஏக்கம் காரியம் அனை வே தானூபா பசவ் பகு பசவ சம்தியை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கே சொல்கிறேன் நிறைய உனக்கு வரட்டும் எல்லாம் நிறைய நானா நானா அப்புறம் லோலோன் திண்டாட்டு அதனால் நானாரூபா பத்தி நானா ரூபா இதெல்லாம் வந்து மரியாதை பண்ணி கொடுக்குற போது இப்போ இங்கே பிரசா கொடுக்குற போது நானா ரூபா பவந்தி தஸ்மான் நானா ரூபா பசுவான்னு சொல்லி கொடுப்பாங்க வாங்கிக்க வேண்டிதான் ஒன்றும் வேண்டாம்ப்பா அரூபத்துக்கு புரிஞ்சுக்கணும் போய் சொல்லிகிட்டு முடியாது அவனுக்கு தெரிஞ்சு சொல்கிறான் யா பிருத்திவியாம் ஓஷதைய சம்பவந்தி அப்புறம் அடுத்தது பார்க்க போகிறோம் இல்லை இன்னொரு விஷயம் அதாவது இந்த செலந்தி பூச்சி உதாரணம் இருக்க இதோட இன்னொரு திருஷ்டாந்தமும் சொல்கிறது உண்டு அது நம்முடைய கனவு உலகம் இந்த கனவு உலகம் இருக்க இந்த கனவு உலகத்தை படைப்பவன் யார் அதுக்குள்ளே இருக்கிற கச்சா பொருள் யாருன்னா நம்ம மனசு தான் நம்ம மனசே அந்த உலகை படைத்து அதுக்கான பொருளையும் கொடுக்கறது ஆக இப்போ இதுக்கு வழக்கமாக அப்படி சொல்லுவோம் அதாவது இறைவன் மாயாசக்தியின் துணை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இந்த ஜாக்ரத் பிரபஞ்சத்தை படைக்கிறான் இறைவன் மாயையின் துணை கொண்டு உலகை படைக்கிறான் என்ன பண்றான் உறக்கத்தின் துணை கனவுலகை படைக்கிறான் இல்லையா தூங்கினா தானே கனவு வரும் அனைவா கண்ணு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் கூட உறக்கத்தின் துணை ஊ போடணும் உலகை படைக்கிறான் துணை கொண்டு கனவுலகை படைக்கிறான் இது வித்தியாசம் என்ன பாருங்க ஈஸ்வரன் மாயையின் துணை கொண்டு நன படைக்கிறான் ஜீவன் அவித்தியின் துணை கொண்டு அவித்யா இல்லாட்டி காரணசரீரம் அல்லது சுசுப்தி அவஸ்தையின் துணை கொண்டு சொன பிரபஞ்ச கர்த்தா ஸ்வப்ன பிரபஞ்ச கர்த்தா கஹான் அகமே அப்புறம் ஜாகிரத் பிரபஞ்ச கர்த்தா கஹான் அதுவும் அகமேவா புரியாது இந்த நன படைத்தவன் யார் ஆதிக்கம் நல்கினவர் யார் இந்த மாயக்கு நாம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து அடிக்கடி எல்லாம் அடிக்கடி புலம்பிக்கிறோமே என்னெல்லாமோ நினைச்சு கவலைப்படுறோம் ஒண்ணுமே புரியல உலகத்திலே வந்து அடிக்கடி புலம்புறோமே அதெல்லாம் எதை வச்சு இதை அடிப்படையாக வச்சு தான் பாடும் போயிட்டு போட்டு ஆ கணவா அது நான் இடையில சொன்னேன் அது அது சொல்லலை சொப்ன பிரபஞ்சத்தை பற்றி பேசின மாண்டோக்கியம் வண்டி வண்டியாக பேசியிருக்கு ஆகையினால சொப்ன பிரப ஜாக்ரத் பிரபஞ்சோயம் மை மாஜா மாண்டோக்கியம் விட மாட்டேங்கிறது நம்மளை உள்ள உட்கார்ந்துருக்குது யசா சொன பிரபஞ்சோயம் மை மாயா விஜும்பிதா ஏவம் ஜாக்ரத் பிரபஞ்சோயம் மை மாயா விஜம்பிதா கௌடபாதாச்சாரியார் சொல்லியிருக்கார் போட்டும் நமக்கு இப்போ இந்த அபிநிமித்தோபாதான காரணத்துக்கு இந்த திருஷ்டாந்தம் அப்புறம் காரணம் ஏக்கம் காரியம் அநேக்கங்கிறதுக்கு இந்த திருஷ்டாந்தம் பிருத்திவிஷதி திருஷ்டாந்தம் பிருத்திவியோஷதி திருஷ்டாந்தா பிருத்திவியோஷதி நியாயம் அப்படி போட்டுக்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிற காரணம் வந்து சேத்தனம் காரியமெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற காரியமெல்லாம் ஒரே ஜடப்பொருளாக இருக்குது நிமித்த காரணம்னு அவருக்கு சொல்லிவிட்டோம் கடவுளுக்கு இப்போ நம்ம பார்க்குற பொருள் எல்லாம் ஜடப்பொருள் நிறைய இருக்குது அக்ஷரம் வந்து ஜடமா சேத்தனமானு கேட்டால் சாஸ்திரப்படி அக்ஷரம் சுத்த சேதனம் சேத்தனம்னா என்ன அர்த்தம் உணர்வே வடிவானது அது கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் தூய உணர்வு அது அறிவுள்ளது இதுக்கெல்லாம் வந்து எதா இருக்கா என்னை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இப்படி போடுறையே உனக்கு என்ன விவசாயம் இருக்கானு என்னை கேட்குமா அது என்ன என்னை அடிக்கடி இப்படி காமிச்சு காமித்து என்னமோ பண்ணுற நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு எதாது சொல்லுமா இது சொல்லுமா இது பேசவே பேசாது புஸ்தம் எதாது சொல்லுமா கிளிப்பு எதாது பேசுமா ஒன்றும் சொல்லாது அது ஜட வசதி இப்போ அக்ஷரம் சேத்தனம்னு சொன்னால் இப்போ தான் சொன்னேன் இல்லையா மனுஷனுக்கு மனுஷன்தான் பிறக்கணும் குரங்குக்கு குரங்கு தான் பிறக்கணும் இந்த அக்ஷரத்துலேருந்து சேத்தனமான அக்ஷரத்துலேருந்து ஜடமான உலகம் எப்படியா தோன்றுச்சு அது அடுத்த கேள்வி அதுக்கு உதாரணம் என்னென்னா இந்த பாரு நம்ம எல்லாரும் உயிரோடு தான் இருக்கும் நமக்கு தலை மேலே இங்கே இந்த இந்த பக்கம் முடியெல்லாம் நிறைய இருக்குது உடம்பெல்லாம் ரோமமாக இருக்கு கேச லோமானி ஷஷம்னா தலையில் இருக்கிறது லோமம்னால் லோமம் ரலையோ ரபேதா லோமானி ரா ரெண்டும் ஒன்றுதான் நாலி கேரம் இந்த ரா அதுக்கு வேற்றுமை கிடையாது ரெண்டும் சொல்லலாம் இந்த உடம்பில் இருக்கிற முடியெல்லாம் இருக்கே அதெல்லாம் வந்து லோமானி இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அடிக்கடி ஷேவ் பண்ணிடுறோம் அடிக்கடி வழிச்சுட்டே இருக்கான் இது என்னது ஜடம் எதுலேருந்து வந்தது இங்கே இங்கே கையை வெட்டினா வளராது ஆனால் முடியை வந்து அடிக்கடி என்ன பண்ண அதுக்கு தானே அங்கங்கே தேவையில்லாத முடியை கட் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி என்னெல்லாமும் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கான் ஆ நகத்தை கட் பண்ணுறோம் நகமும் இருக்கு அதில் ஸ்லோகத்தில் இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் கேசலோமானி நகம் இதெல்லாம் ஜடம் தானே வச்சு கட் பண்ணால் கஷ்டம் முன்னாடி இருக்கிறத கட் பண்ணிடுறோம் இந்த கேசலோமெல்லாம் ஜடம் எப்படி உயிருள்ள உயிருள்ள செத்து போன பணத்திலேருந்துன்னு இல்லை அது கூட வளருதுங்கிறான் சில பேர் அதனால் செத்து போன பணத்திலேருந்து உயிருள்ள மனிதரிடமிருந்து உயிரற்ற பொருள்களெல்லாம் தலைமுடி நகங்கள் உடல்ல உண்டாகிற முடிகளெல்லாம் உண்டாகின்றனவோ அப்படி அந்த அக்ஷரத்திலேருந்து சேத்தனமான அக்ஷரத்துலேருந்து ஜடமான இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது மூணு எக்ஸாம்பிள் அற்புதமான எக்ஸாம்பிள் கதம் சேதனா ஜடோ உற்பத்தி சேதனத்திலிருந்து ஜட உற்பத்தி எப்படிப்பா நடக்கும்னா உன் தலையில் இருக்கிற தலைமுடி மாறி அப்படிங்கிறது உபனிஷத்து ஓன் தலையில் இருக்கிற தலைமுடி மாதிரி உடம்புல இருக்கிற ரோமம் மாறி கை காலில் இருக்கிற நகம் மாதிரி அந்த உயிருள்ள உணர்வுள்ள அந்த பரம்பருடமிருந்து உயிருள்ள உணர்வ உணர்வே உருவான அந்த பரம்பொருளம் இருந்து உணர்வற்ற ஜட பொருள்கள் காட்சி அளிக்கின்றன தோன்றுகின்றன இந்த யுக்தி எல்லாம் எப்படி ஊர்ணாபிகூச்சி என்ன அர்த்தம் தன்னுடைய வலையை தானே உருவாக்குகிறது படைக்கிறது கிருண்ணத்தை ச அதுவே உள்ள இழுத்து கொள்ளவும் செய்கிறது தொட்டா உள்ள இழுத்துக்கொள்ளுகிறது கிருண் தக அக்ஷராத்து விஸ்வம் சம்பவத்தி அப்படியே இங்கே எதா ததா அங்கே சேர்த்துக்கணும் எதா ஊர்ணநாபிகி சிரஜதே கிருண் ததா அக்ஷரா விவம் சம்பவத்தி லீயத்தே ச நம்மளும் அதை போட்டுக்கணும் அந்த பிரம்ம அக்ஷரத்திலிருந்தே தோன்றுகிறது அக்ஷரத்திலேயே ஒடுங்குகிறது சிருஷ்டி காரணம் ஸ்திதி காரணம் லய காரணம் நிமித்த காரணம் எல்லா அக்ஷரந்தான் சிருஷ்டி மாற்ற காரணம் நிமித்த காரணம் சிருஷ்டிஸ்திதி லய காரணம் உபாதான காரணம் தங்கம் வந்து நகைக்கு படைப்புக்கும் காரணம் இருப்புக்கும் காரணம் ஒடுக்கத்துக்கும் காரணம் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் உபாதான காரணம் ஆனால் இது எப்படின்னா நிமித்த காரணங்கிறது என்ன பொற்கொல்லர் இருக்கார் சிருஷ்டி மாத்திர காரணம் ஸ்திதி காரணமோ லய காரணமோ வரல குயவனார் சிருஷ்டி மாத்திர காரணம் ந தூ லய காரணம் பவதி சிருஷ்டி மாற்ற காரணம் புரிஞ்சுக்கணும்னா அப்புறம் அடுத்தது என்ன யா பித்திவியம் ஓஷதய சம்பவந்தி ததா அக்ஷராத்து இஹ இஹன்னா இப்போ என்ன பிரத்யத்தையாக அஸ்மாபி அனுபூயமானம் இதம் விஸ்வம் நாம் நல்ல இந்திரியங்களால் இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கோமே பஞ்ச இந்திரியங்களால் இந்த பிரபஞ்சத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு இந்திரியம் இருந்தால் இன்னொரு அதிகப்படியான அறிவு நமக்கு இருக்கும் இன்ன நாலஞ்சு இந்திரியம் புதுசா ஸ்பெஷலாக வந்ததுன்னு சொன்னா இதுவே படாத பாடு படுத்துறது இனி அதுவே இருந்தால் இன்னும் அதிகமா தெரியும் உலகத்தை பத்தி அப்புறம் தெரியாதவனுக்கு புரிய வைக்க முடியலேன்னு உங்களுக்கு தலைவரி வேறு வரும் ஆ ஈக விஸ்வம் சம்பவதி அப்ப போட்டுக்கணும் அபிநா பூர்ணநாபிகி சிரஜத்தே கிருண்ணத்தை சா அபிநிமித்தோபாதான காரணாத்து அக்ஷராத்து விவம் சம்பவதி அப்படி போட்டுனா இன்னும் மோர் அண்ட் மோர் க்ளாரிட்டி தெளிவு தெளிவு தெளிவு அப்புறம் எதா பிளிவியம் ஓஷய சம்பவத்தி தகராத் பஹூரி காரியூப்பி விஷ்வா சம்பவத்தி விஷ்வம் சொல்லவில்லை இந்த நேரத்தில் அப்படி போட்டுக்கணும் சம்பவத்தி இப்படி போட்டுக்கணும் அப்புறம் அடுத்தது என்ன யதா சத்புருஷாத்து கேசலோமானி சதகானா உயிருள்ள அப்படின்னு அர்த்தம் புருஷாத்துன்னா மனிதனிடம் இருந்து ஏன் பெண்ணிடம் இருந்துன்னு போடப்படாதாலும் கேட்காதிங்க உயிரிடம் அது வந்து ஹீயாவது ஷீயாவது சரி யதா சத்புருஷா எதுக்கு சொன்னேன் உயிருள்ள மனிதனிடம் இருந்துன்னு போட்டிருக்கு ஏன் மனிதனிடம் இருந்துன்னு மனுஷியில் என்ன இருந்து இப்படி போடுறதா சும்மா ஜோக்காக சொன்னேன் அவ்வளோ மம் புருஷாத்து கேசலோமானி ததா சுத்த சேதனாத் அக்ஷராத் அச்சேதன விஸ்வம் சம்பவத்தி அப்படி போட்டால் இந்த மந்திரம் தெளிவாக புரியும் ஆக மூன்று உதாகரணங்களை அற்புதமாகச் சொல்லி இந்த ஜகத்காரணமாகிய அக்ஷரத்தை அத்தமாக அங்கிரஸ் மகரிஷி உபதேசம் பண்ணுகிறார் இனி மேலும் உள்ள மந்திரங்களை பார்ப்போம் என்ன படைப்பு எவ்வாறு யாவை விதைய போட்டால் உரம் கொஞ்சம் கொஞ்சம் தினமரம் ஒரே நாளாக வந்து முதல்ல குளியை தோண்டி அதை ஆற போட்டு அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் குழியிலேந்த இதெல்லாம் வச்சது எவ்வளோ ஆழம் வைக்கணும் இல்லாட்டி வேறு மேலேயே வந்துடும் இவ்வளோ ஆழம் தோண்டணும் இந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு இத்தனை அடி வித்தியாசம் இருக்கணும் இதெல்லாம் ஆசிரமம் கெட்டதில் இந்த ஞானமெல்லாம் வந்தது இந்த ஞானம் என்ன தெரியல பார்ப்போம் இத்தனை இத்தனை அடிக்கு இத்தனை அடி வைக்கணும் இத்தனை அடி ஆழம் குழி வெட்டணும் அதுக்கப்புறம் அதை வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரே நாளையாக வந்தது அது வர்றதுக்கு மூணு நாலு வருஷம் ஆச்சு முதல்ல பாலை விட்ட உடனே சாமியும் பாலை விட்டுருச்சு என்ன பண்ணணும் துணி கட்டணும் அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும் பண்ணு நம்ம தான் பூஜை சாமியாராச்சு பண்ணப்பா என்பது ஒரே நாளில் வருதா அம்மா வயிற்ற குழந்தை ஒரே நாளில் வருதா அதுக்கெல்லாம் எத்தனை நாள் அதுக்கு டைம் எடுக்கிறது அப்புறம் வளர்ந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அதே மாதிரி சிருஷ்டி சடனாக பொத்துன்னு திடீர்னு வந்துட்டா இல்லை படிப்படியாக வந்தது ஆனால் உபனிஷத் வந்ததுன்னு இந்த இடத்துல சொல்ல போகுது படி யுகபத் சிருஷ்டியா கிரம சிருஷ்டியா அது ஒரு டாபிக் விசாரம் இருக்குது யுகபத் சிருஷ்டினா என்ன அர்த்தம் நம்ம கனவு மாதிரி ஒரே நேரத்தில் அத்தனையும் பொத் வருது தாறுமாறுமா வரது அப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுது இந்த விதையெல்லாம் தூக்கி ஒரே நேரத்தில் வீசிறோம் ஒரே நேரத்தில் முளைக்கிறதா ீதிய பார்க்கும்பொழுது படைப்பில் ஒரு முறை இருக்கிறது அதை பற்றி உபனிஷன் சொல்ல போகிறது மந்திரத்தை படிக்கலாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அணோம கர்மச்சா தப்பாணோமத்தியம் படைப்பு என்பது என்ன பாரு ஜத் காரணம் தான் இருந்து எங்க ஆரம்பிச்சுக்கோ பார்த்து பிரம்ம வித்யா பராவித்யா பராவித்யாவில வந்து அக்ஷரத்தை தெரிஞ்சுக்கிற வித்யாதான் பராவித்யா அக்ஷர லக்ஷணங்கள் அப்புறம் என்ன அக்ஷரம் தான் காரணம் கேள்வி மறந்துடக்கூடாது ஏக விஜானேன சர்வ விஜானம் பிரம்ம விஜானேன சர்வ விஜானம் அக்ஷர விஜானேன சர்வ விஜானம் நமக்கு ஏக விஜானத்தினால எல்லாத்துக்கும் மூல காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுனால மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க நமக்கு துக்கம்தான் ஜாஸ்தி ஆகும் சுகம் வர்ற மாதிரி வரும் துக்கமும் ஆக எல்லாத்தை பற்றி சர்வ ஜானம்னா என்ன அர்த்தம் சர்வசிய மூல காரண ஜானமேவ மயா அவகந்தவியம் எல்லாவற்றுக்கும் மூல காரணத்தை தெரிஞ்சுக்கத்தான் நான் விரும்புகிறேனே தவிர எல்லாத்தோட இந்த சாதாரணமாக இருக்கிற அம்சங்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்க ஏ இப்படி இருக்கான் அவன் எப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னா அது அவன் ப்ராப்ளம் இவன் எப்படி இருக்கான்னா அதெல்லாம் ஒன்று ஒன்றுக்கு வித்தியாசம் இவன் மூஞ்சி ஏன் எப்படி இருக்கு இவன் நெட்டையாக இருக்கான் இவன் குட்டையாக இருக்கான் இந்த மாதிரி விசாரம்லாம் பண்ண முடியுமா இந்த உலகத்தில் இத்தனை வஸ்துக்களும் எதுகிட்டிருந்து வந்து அந்த மூல காரண விசாரமே தவிர மற்ற அவாந்தர காரண விசாரம் நமக்கு கிடையாது அவாந்தர காரண விசாரம்லாம் யாரோட வேலைன்னா முட்டாளோட வேலை அது அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் பண்ணி பண்ணி கடைசியில் என்னென்னா மிச்சம் என்ன ஆகும்னா ஒன்றும் சரியாக புரிஞ்சிக்க முடியல இப்படித்தான் இருக்கும் ஒன்றுமே புரியலையே பாடுனேன் இல்லையா அதுதான் முடியும் எல்லாம் புரிந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா அனைத்தும் பிரம்மனேன்னு உணர்ந்தேன்னு சொல்ல முடியுமா அப்ப இந்த படைப்பை பற்றி ஒரு கிரமம் சொல்லுகிறது இந்த படைப்பு என்பது என்ன இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு விசாரம் படைப்பு என்றால் என்ன இந்த படைப்பு திடீரென்று புதிதாக தோன்றியதா அப்படின்னு கேட்டா சாஸ்திரம் சொல்லுகிறது புதிதாக ஒன்றுமே தோன்றவில்லை சயின்ஸ்ல கூட சொல்றாங்க இல்லையா மேட்டர் never created, never destroyed. உண்டா இல்லையா சொல்கிறாங்க சயின்ஸில் சொல்கிறாங்க இந்த மேட்டரெல்லாம் வந்து படைக்கப்படவும் இல்லை அழிக்கப்படவும் இல்லை ஆனால் என்ன நடக்கிறதுனா மாற்றம் அடைகிறதே தவிர படைப்படுவதும் இல்லை அழிக்கப்படுவதும் இல்லை படைப்பும் இல்லை அழிகிறதும் கிடையாது மாறுகின்றே மாற்றங்கள் தான் நிகழ்கின்றன அப்போ என்ன சொல்கிறோம்னா அப்போ இந்த படைப்பு எப்படி வந்திருந்தது வந்திருக்குன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே பார்க்குறோம் அனுபவத்தில் பார்க்கும் பொழுது வெதைக்குள்ள மரம் இருக்குது வெதைக்குள்ள மரம் இருக்குது தயிருக்குள்ள வெண்ணெய் இருக்குது கடைஞ்சா வெண்ணெய் கிடைக்கிறது அதே மாதிரி ஒன்று அது இருக்குது இல்லாதது வராது நா சதோ வித்தியதே பாவகா நாபாவோ வித்தியதே சதகா இல்லாதர்க்கு இருப்பு கிடையாது அப்படி படிக்கிறோம் நாம் இல்லாதது தோன்றாது இருப்பது தோன்ற வேண்டிய இது மாண்டூக்கியம் இருப்பது தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்படியே புத்தியை இதெல்லாம் புத்தியை தீட்டு படைப்பு என்றால் என்னென்னா படைப்பு என்பது தோற்றத்துக்கு வராத நிலையில் இருந்தது வெளிப்படுகின்ற நிலைக்கு படைப்பு என்று பெயர் கொடுக்குறோம் புதுஷ ஒன்று உருவாக்குறதே இல்லை எல்லாமே பீஜரூபமாக இருக்கு அப்புறம் வியரூபமாகிறது அவ்வரூபம் வக்தரூபம் அவ்வாத் வியா பிரபவத்தியா ராத்திரா பிரலீயன் திரைவா வியசமியே பரஸ்து பாவோன்யோ வக்தோ வியாத் சநாத்தன எட்டாவது அத்தியாயத்தில் பகவான் சொல்லி வச்சிருக்கார் அதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வியாதீனி பூதானி வியானி பாரத அவ்வனான் எல்லாம் அவ்வக்தம் அவ்வளம் தோற்றத்துக்கு வருகிறது மறுபடியும் ஒடுங்குகிறது பீஜத்திலிருந்து அவ்வக்தம் அவ்வக்தம் டு அவ்வக்தம் டு இது அப்படியே இந்த சிருஷ்டி சக்கரம் சிருஷ்டி ஸ்தி லய சக்கரம் ஆகினால் இது புதுஷா ஒன்னும் வரவே இல்லை வளையல் விடப்படாது வளையல் தங்கத்துக்குள்ள ஒடுங்கி இருந்தது அப்புறம் வடிவம் கொடுக்கப்பட்டவுடனே வெளிப்பட்டது போல இருக்கிறது அழித்தவுடன் ஒடுங்கிவிட்டது போல இருக்கிறது அதே போன்று இந்த பிரபஞ்சம் வெளிப்பட்டிருப்பது போல இருக்கிறது அப்புறம் ஒடுங்குவது போல இருக்கிறது உண்மையிலேயே தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை அப்பனா இந்த சிருஷ்டி கிரமம் என்ன இப்போ உபநிஷத் சொல்லுகிறது தபசா பிரம்ம சீயத்தே இந்த சொற்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் தபசா பிரம்மச்சீயத்தே பிரம்மன் அக்ஷரம் திடீர்னு பிரம்மன் விட்டார் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் பிரம்மன்னே சொல்லணும் இப்போ அக்ஷரத்துக்கு தான் பேர் பிரம்மன் இந்த பிரம்மன் தப்சால சீயத்தே சீயத்தேன்னா விரிவடைகிறது தயாராகிறது படைப்புக்கு தயாராகிறது உதாரணத்துக்கு நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் இருக்கீங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன சக்தி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஒருத்தர்கிட்ட ஒரு சக்தி இருக்குன்னா அந்த சக்தி எப்போ தெரியும் அந்த சக்தி வெளிப்பட்டாதான் அந்த சக்தி இருக்குங்கிறதே தெரியும் நாம் பேசினா தான் பேசுகிற சக்தி இருக்குங்கிறதே தெரியும் இல்லாட்டி சக்தி எங்கே இருந்ததுன்னா சக்தி எனக்குள்ள இருக்கு பேசுகிற சக்தி எனக்குள்ள இருக்கு அப்போ நான் ஒரு ஒரு சப்தத்தையும் சொல்ல அந்த சக்தி வெளிப்படுகிறது அந்த சக்தி வர்றதுக்கு நிறைய அது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நம்ம பேசுற போது எப்படி நடக்கிறதா பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி ரொம்ப அதிசூக் உட்கார்ந்துருக்கு இந்த சப்தம் அப்புறம் பஷ்யந்தி அப்புறம் மத்தியமா வைகரிங்கிறது இந்த பேச்சு ஆனால் அதுக்கு முன்னால் மூணு நிலை இருக்கான் சூக்ஷமா பரா பஷியந்தி மத்தியமா வைகரி லலிதா சாஸ்திரம் பண்றோம் இல்லையா பராஜயினும பஷ்யந்த மத்தியமா ஜெயினும வைகரீ ரூபா ஜெயினும பக்த மானச ஹ ஹம்சிகா ஜெய் நமஹா ஒரு ஒரு இதுலையும் சக்தி உட்கார்ந்துருக்கு நம்ம அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை நம்ம ஏதோ அப்படியே சக்தியாவது என்ன அப்படியே பொறியை சாப்பிட்டு கடலையை சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை அப்படியே தேடிச்சோறு நிதம் தின்றுதான் அப்படியே பொ பொழுத போய்கிட்டோம் யோசித்து பார்க்குறதே இல்லை இதுக்குள்ளே என்ன இருக்குது இந்த சிருஷ்டியில் என்ன மகிமை இருக்குது ஏன் இப்படி சுகம் ஏன் இப்படி துக்கம் அதெல்லாம் பார்க்குறது தபசாச்சியத்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல தபஸ்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் திட்டமிடுதல் அர்த்தம் இந்த இடத்துல தபஸ்னா என்ன வழக்கமான தபஸ் இல்லை குற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை காயக்லேஷா அந்த மாதிரி தபஸ்ங்கிற அர்த்தம் இல்லைங்க சுடச்சுட பொன் போல் சுடச்சுட துன்பம் நோக்கிருப்பவருக்கு அந்த தபஸ் எல்லாம் இல்லை இங்க தபஸ்னா என்ன அர்த்தம் ச தப்போ தைத்திரிய புருஷ சஹா தபா அத்தப்பியதா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பரமேஸ்வரன் திட்டமிட்டா இது நிமித்த காரண அம்சம் நிமித்தெல்லாம் ஒரே நாளில் புரியாது திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும் நாங்கள்லாம் அநாயசமாக சொல்கிறோம்னு சொன்னால் ஒரே நாள்லையா படிச்சு சொல்கிறோம் இத்தனை வருஷமா இது படிச்சுட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு திருப்பராத்திரிக்கு வந்து அதுக்கு முன்னாலேருந்தே வேதாந்தம் படிச்சு தான் இருக்கும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம் திட்ட தெளிவாக படிக்க ஆரம்பித்தோம் இதிலையே படித்து இதையே சொல்லிகிட்டு இருந்தா இப்போ என்ன விஷயம் என்ன என்ன தோணும் அதுதானே அந்த கிளாரிட்டி வர்றதுக்கு காரணம் இப்போ தபசான்னு சொன்னால் தவத்தால் திட்டமிடுதலால் அது வெளியில் வர்றதுக்கு ரெடியாகிடுச்சு இந்த இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லணும்னா இந்த மீட்ரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஒலிம்பிக் அதெல்லாம் நினச்சி பாருங்க எத்தனை வருஷம் அவன் ட்ரை பண்ணுவான் அதாவது என்ன பேசிவ் கண்டிஷன் என்ன டார்மெண்ட் கண்டிஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது பேசிவாக இருந்தது டார்மெண்ட்டாக இருந்தது அப்புறம் அது வெக்தமாக வெக்தமாறத்துக்கு தயாராகிறது பாருங்கோ அதுதான் தப்சயனம் தபசா சீயத்தை தயாராகியதுன்னு அர்த்தம் சீயத்தைனா என்ன அர்த்தம் ப்ரிப்பர்டு தயாராகியது அப்படியே நிற்பா அந்த விசில் அடிக்கிற வரைக்கும் அந்த ரன்னிங் ரேஸில் என்ன பண்ணுவான்னா அப்படியே நிற்பேன் அப்படியே நிற்பான் நின்ண்டே இருப்பான் எல்லா வரிசையாக நின்றுருப்பான் பார்த்துக்கிண்டே இருப்பான் அந்த அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அரை அதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருந்தான் இப்போ எப்படின்னா நிர்விகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி எல்லாம் இருக்குது இதுதான் நிர்விகல்பாதி அவனுக்கு அப்படியே போய் அதை ஜெயித்தாலும் அந்த நூறு மீட்டரில் போய் ஒலிம்பிக்கெல்லாம் நினச்சி பாருங்கடேன் என்னமோ சொல்லுவான் செகண்ட் இத்தனை செகண்ட் போயிடுச்சுமா அந்த செகண்டுக்குள்ளே பிரிப்பான் ஹண்ட்ரட் பிரிச்சு சொல்லுவோம் அப்படியே ரெடியாக நின்றுண்டிருப்பா விசில் அடித்த உடனே ஓட அது மாதிரி இங்கேயும் என்னென்ன தபா செய்ய தேனன்னு அர்த்தம் அந்த தயாராக இருக்குன்னு அர்த்தம் நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் இப்படி வந்து உட்காரோம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நான் உங்களை பார்க்குறேன் அப்புறம் உடனே எல்லாம் புஸ்தகத்தெல்லாம் விரித்து வச்சுட்டு அந்த நிலை இருக்கு இல்லையா பத்திரங்க ஆரம்பிக்கல ஆரம்பிக்கோ அதுக்கு பேர் தான் தபசா சீயத்தை புரியுறதோ அதே மாதிரி இந்த சங்கீத வித்வான் பார்த்தீங்கன்னா முதல்ல உட்கார்ந்த உடனே அடிப்பான் இவர் அடிக்கெல்லாம் போட்டு எல்லாம் அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம் தயாராகிறது அக்ஷரம் இப்போ வந்து சிருஷ்டிக்கு ரெடி ஆகிறது படைப்பு வரப்போகிறது திரை போட்டிருக்கு திரையை நீக்க போகிறாங்க நம்ம எல்லாரும் திரையை பார்த்துட்டு இருக்கோம் எப்போ நீக்க போகிறான் சப்ரத சபா கோபாயா சொல்ல போகிறான் தீபாராதனை காட்டு அது மாதிரி தபசா சீயதே பிரம்ம படைப்புக்கு தயாராகிறது என்ன அதுக்குள்ளே இருக்குது அந்த சக்தி அதான் இதுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் அதுக்குள்ளே அவ்யக்த ரூபமாக இருக்குது இன்னும் மந்திரங்கள்லாம் சொல்ல போகிறது அதுக்கப்புறம் அது தோன்ற ஆரம்பிக்க சேர்ந்தாலே படைப்புக்கு வந்தாலே வந்துடும் நம்ம அதெல்லாம் ரொம்ப சொல்லலை அதுல இருந்து அது வெளிப்படுகிறது அப்புறம் என்னாச்சுன்னா தத்தகா அண்ணம் அஜாயத்தே அன்னம் அபிஜாயத்தே இந்த இடத்துல அன்னம்னா என்ன அர்த்தம்னா அன்னம்னு சொன்னால் அவ்யாக்கிருத்தம் அவ்யாக்கிருத்தம்னு சொன்னால் அந்த மாயாசக்தினுடைய வெளிப்பாடு இந்த இடத்துல அன்னம்னு சொன்னால் அந்த அவ்வியமாக இருந்த அந்த மாயாசக்தி அர்த்த இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பேசும் ஆற்றல் வெளிப்படும் பொழுது வியாக்கிருத்தம் இல்லையா அந்த இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா வெளிப்படுற போதே அவ்யாக்கிருத்தமாக சொல்லியிருக்கு வெளிப்படுகிறது ஆக அந்த படைப்பானது அன்னம் இஸ்இக்குவல் டு அவ்யாக்கிருத்தம் இன்னொரு பாஷையில் சொன்னா மாயா மாயா சக்தி வெளிப்பட்டது பிரம்மனுக்குள்ள இருந்த மாயாசக்தி வெளிப்பட்டதுன்னு அர்த்தம் அன்னம் அபிஜாயத்தை என்ன அர்த்தம் மாயாசக்தி வெளிப்பட்டது வெளிப்பட்டதுன்னா இதுவும் சூக்மந்தான் ஞாபகம் இதுவும் சூட்சம் முதல்ல உட்கார்ந்துருக்கோம் கொஞ்சம் ஆரம்பிக்க போகிறோம் அப்புறம் ரெடி ஆகிறது அதுதான் வியாக்கம் அப்புறம் வாயத்திறந்து பேசுனா பிரபஞ்ச சிருஷ்டி வந்துடுறது அந்த தயார் ஆகிறது ஒன்று அதுக்கு சங்கராச்சாரிய சொன்னார் அதிலிருந்து அப்படி விரிஞ்சு மொழையை வெளியில கொண்டு வரது அது மாதிரிங்கிற ஆதிசங்கரை சொல்றார் பீஜாங்குரம் பத்து அது மாதிரி அப்படியே மெதுவாக வருது நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அன்னம் அபிஜாயத்தை அன்னம்னா இந்த இடத்துல வழக்கமாக அன்னமெல்லாம் இல்லை சில பேர் வீட்டில் அன்னபூர்ணின்னு பேர் வச்சு அந்த மாதிரி அன்னம் அண்ணன்னு கூப்பிட்டு இருப்பான் அந்த அந்த அன்னமெல்லாம் இல்லை அன்னம்னு சொன்னா என்ன அர்த்தம் சாப்பாடுன்னு அர்த்தம் இல்லை அவ்வியாக்கிருத்தம் மாயா இப்ப தபஸுக்கு என்ன பேர் பிளானிங் அர்த்தம் திட்டம் என்ன அர்த்தம் அவ்வியாக்கிருத்தம் அப்புறம் அண்ணா பிராணோ மனஹா இது வச்சுங்கபஞ்சம் தான் அன்னம் தபசாச்சீயத்தைங்கிறது என்னது காரணப்பிரபஞ்சமும் ஒடுங்கி இருந்த நிலை ஒடுங்கி இருந்து தோன்றத்துக்கான நிலை காரணப்பிரபஞ்சம் வெளிப்படும் நிலைக்கு பெயர் தபசாச்சீயத்தை காரணப்பிரபஞ்சம் தோன்றி இருக்கிற நிலைக்கு பெயர் என்ன பெயரு காரணப்பிரபஞ்சம் தோன்றி இருக்கிற நிலைக்கு பெயர் அன்னம் அபிஜாயத்தை அப்படி ஜாக்கிரத சாதாரண காரணப்பிரபஞ்சம் தோன்றதுன்னு சொல்ற பழக்கம் இல்லை ஆனால் இந்த காண்டெக்ஸ்ட் அப்படி இருக்கு எப்படி இருந்தால் எல்லாத்தையும் காரண விட போகிறோம் காரணப்பிரபஞ்சத்தை இப்படி சொல்லியிருக்கு காரணப்பிரபஞ்சம் தோன்றின் நிலை காரண பிரபஞ்சத்திலிருந்து என்ன ஆச்சுன்னா சூக்ம பிரபஞ்சம் தோன்றியிருக்கு பிராணஹா மனஹா பிராணஹா அண்ணா பிராணஹான அர்த்தம் பிராணன் மனசு பிராணன் மனசும பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் மனசு காத்து மனசு அர்த்தம் இல்லை இது சமஷ்டி பிராணன் சமஷ்டி மனசு சூக்ம பிரபஞ்சம் ஒரு சொல்லு கூட சரியான நேர் பொருளே கிடையாதுங்க தபஸுங்கிறதுக்கு அர்த்தம் மாறுறது அன்னம்ங்கிறதுக்கு அர்த்தம் மாறுகிறது பிராணன் மனசுங்கிறதுக்கு அர்த்தம் மாறுகிறது அப்புறம் சத்தியத்துக்கும் மாறப்போகிறது பிராணா பிராணம் மனசத்தியம் சத்தியம்னா என்ன சத்தியம்னா வழக்கமாக நம்ம சத்தியம் என்ன தெரியும் சத்தியம்னா பொய் பேசாமல் இருக்கிறது உண்மையை சொல்றது யதார்த்தத்தை சொல்றது அதுக்கு பேர் சத்தியம்னு பேரு இந்த இடத்துல சத்தியம்னு சொன்னா சத்து பேர் சச்சிய சாபத்து பஞ்சபூதங்கள்னு அர்த்தம் சத்தியம் இஸ்இக்குவல் பஞ்சபூதமான ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் கூட சொல்றேன் அதுலேயும் சூட்சம் இருக்கு பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மாத்திரை எல்லாம் நீங்கள் நம்ம நிறைய படிச்சுருக்கோம் மற்ற சாஸ்திரங்கள்லாம் தத்துவபோதத்தில் பார்த்துருக்கோம் ஆத்மபோதத்தில் பார்த்துருக்கோம் விவேக சூடாமணியில் பார்த்துருக்கோம் அது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன் நீங்களாம் படிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் எதை படிச்சுருப்பீங்க தெரியாது இது என்ன ஒன்றாம் வகுப்பு படிச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா சேர்க்குறோம் எல்லாம் கிடையாது வந்தவங்களாம் வாங்க கேட்குறவங்களாம் கேளுங்க புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுங்க புரியலன்னா போய்ட்டு வாங்க புண்ணியம் கிடைக்கும் வீபூதியம் கொடுத்து பிரசாதத்தை கொடுத்து புரிய நல்லா புரியட்டும்னு சொல்லி எங்கள் குருநாதர் நினச்சி வாழ்த்திறேன்னு சொல்லிவிட வேண்டியதான் இப்போ சத்தியம்னு சொன்னால் என்ன அர்த்தம் பஞ்சபூதங்கள் அப்புறம் அடுத்தது என்ன லோகாக லோக்காகனா என்ன அர்த்தம் பதினான்கு லோகங்கள் பூலோக புவர்லோக சுவர்லோக மகோலோக ஜனோலோக தபோலோக சத்ய லோக அத்தல வித சுத ரசாதல தலாதல மகாதல பாத்தான் ஆக கீழே ஏழு மேலே ஏழு சு திண்டாடுறதுன்னு அர்த்தம் இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போகிறோம் இல்லையா விருதுநகர்லேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே நம்ம உலகம் அப்படி விருதுநகர்லேருந்து தேனி தேனியிலேருந்து சிவகாசி இல்லை மாற்றி மாற்றி யானிக்க ஆணிச்ச பாப்பானி ஜென்மாந்திர கிருத்தானிச்சா சொல்கிறோம் இல்லையா இந்த உலகங்கள் அதெல்லாம் உலகங்கள் இப்போ ஒருத்தர் சொன்னார் ஏதோ ஒரு ஆசிரமம் கட்டியிருக்காங்க மெட்ராஸில் பெரிய ஆசிரமம் ஐநூற்றி கோடி ரூபா போட்டு கட்டியிருக்காங்க அந்த என்ன பணம் ஐநூற்றி இருபது கூட என்ன ஐநூற்றி இருபது கோடி தான்ப்பா ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் போட்டு கட்டியிருக்காங்க அதில் கிரௌண்ட் ஃப்ளோரில் வந்து அர்த்தத்துக்கான தியானமாக அப்புறம் வந்து அடுத்த ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிரௌண்ட் ஃப்ளோரில் அர்த்த தியானம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்னது காமத்தியானம் மே காமத்துக்காக யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலையோ குழந்த பிறக்கலையோ அவங்களுக்காக வேண்டி பிரேயர்ஸ் இங்கே எல்லாம் பணம் இல்லாமல் பைசா இல்லாமல் இருக்கான் இல்லையா அவனுக்கெல்லாம் கீழ் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் அப்புறம் ரெண்டு செக ஃபஸ்ட் ஃப்ளோர் எதுக்கு காமத்துக்கு தேர்ட் ஃப்ளோர் எதுக்கு தர்மத்துக்கு ஃபோர்த்து ஃப்ளோர் என்னென்னா மேலே போகிறதுக்கு மோட்சத்துக்கு அப்படி கட்டியிருக்காங்களா ஆசிரமம் வரும் யாருக்கெல்லாம் வந்து பணம் வேணும் கீழே ஃப்ளோர் போ அதுக்கு தான் டிக்கெட் ரூபா ஜாஸ்தி என்ன பணம் வேணும்ல அதுக்கு அதுக்கு ஜாஸ்தி காமத்துக்கு ஜாஸ்தி தர்மத்துக்கு கொஞ்சம் குறைச்சல் தான் இதுக்கு போகணும்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும்னா எவ்வளவுண்ணா போட்டுங்க ஒரு லட்சரூபா அப்புறம் நிறைய வரும் அங்கே போகணும்னா என்ன காமத்துக்கு போகணும்னா என்ன அதுக்கும் ஒரு லட்சமும் போட்டுங்க எப்படியோ போட்டுங்க எனக்கு அதுக்கு சொல்லவே தெரியல அப்புறம் என்னென்னா தர்மத்துக்கு அதுக்கெலாம் ரொம்ப வேண்டாம் ஆயிரம் ரூபா கொடுத்தா போகிறோம் அங்கே ஆளே கம்மி தான் அப்புறம் மோட்சத்துக்கு என்னென்னா நூறுரூவா கொடுத்தா போகிறோம் நாலாம் ஃப்ளோருக்கு போய் இங்கெல்லாம் கீழெல்லாம் ஏசி இருக்கும் கீழே எல்லாம் ஏசி ப்ரொவிஷனெலாம் அங்கே போனால் சூடெல்லாம் இருக்கும் மேலே தானே எல்லாம் இருக்கும் உண்மையிலே அங்கே போகணும் அது என்னமோ சொல்கிறாங்க அது இன்னும் போய் பார்த்தா தான் தெரியும் மோட்சம் வேணும்னா நாலாவது ஃப்ளோருக்கு போ நம்ம வந்து உபரிஷத் படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மோட்சம் வேணுமா அந்த ஆசிரமத்துக்கு போய் நாலாவது ஃப்ளோருக்கு போயிட்டு வாங்க சொல்லணும் என்ன நானா சும்மா கற்பனை இதெல்லாம் கரெக்டு ரூபாயெல்லாம் நானா சேர்த்துன்னு என்ன சிஸ்டம் இருக்கோ தெரியல ஒருத்தர் போறேன் போகலை போயிட்டு வந்த தெரியும் அப்ப அண்ணா பிராணகா மனஹா சத்தியம் லோக்காக லோக்காகன்னா அர்த்தம் உலகங்கள் கர்ம அங்க சும்மாவா இருக்கும் ஒரு உலகத்துக்கும் போய் நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் முடிஞ்சதெல்லாம் வாங்கி கட்சிக்குன்னு வாங்கி எல்லாத்தையும் பின்னாடி புதச்சு வச்சுட்டு ஓ வண்டிதான் கர்மா கர்மன்னா ஏதாவது புண்ணியத்தையும் பாபத்தையும் மாத்தி மாத்தி பண்ணிக்கிண்டே இருக்கும் கர்மா அப்புறம் அமிர்தம் அமிர்தம்னா என்ன ஓஹோ அது கிடைக்குமான்னா அமிர்தம்னா இங்க சுகதுக்கம் அர்த்தம் பலம் அமிர்தம்னா அமிர்தம்னே அர்த்தம் இல்லை அமிர்தம்னால் ஏதாவது அங்கே போனால் வருமா தலையிலருந்து வ அப்படியே ஊற்றாக வருமா அப்படியே சகசிர சகஸ்திராரத்துக்கு போனால் அங்கேருந்து அமிர்தமாக சுரக்குங்கிறாங்க ட்ரை பண்ணி பார் வேர்வுதான் வரும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தேன் வேர்க்கிறது பாரு ரொம்ப ஹேப்பி இல்லை அமிர்த்தம்னா என்னென்ன அமிர்த தாரா நல்ல நல்ல கான்செப்ட் பாவனை பாவனை ரூபம் எல்லாம் ஸ்ரீவித்யாலயெல்லாம் அதுதானே அப்படியே அமிர்ததாரையெல்லாம் வர்றது பாவனை பண்ணிக்கிறது ஆக அமிர்தம்னா கர்ம பல எப்படி பாருங்கள் சிருஷ்டி ஃபர்ஸ்ட் என்னது தபசா சீயத்தை யாரு பிரம்ம அப்புறம் தத்தகா அன்னம் அபிஜாயத்தை ஆக படைப்புக்கு தயாராகிறது படைப்பு தோன்றுகிறது காரண உலகம் தோன்றுகிறது பிறகு சூக்ம உலகம் தோன்றுகிறது பிறகு ஸ்தூல உலகம் தோன்றுகிறது அந்த ஸ்தூல உலகத்திலே செயல்கள் நிகழ்கின்றன அந்த செயல்களுக்கு விளைவுகள் ஏற்படுகின்றன இப்படியாக அக்ஷரத்திலிருந்து படைப்பானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இந்த ஸ்லோகம் மந்திரம் சொல்லுகிறது அடுத்த மந்திரம் இந்த கருத்தை விளக்கி சொல்லி நிறைவு செய்ய போகிறது இந்த இந்த மந்திரம் என்னது சிருஷ்டிக் கிரம உபதேசா படைப்பின் முறையானது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பரம்பொருளிலிருந்து இந்த படைப்பு தோன்றிய விதம் விளக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் படைப்பு என்பது இல்லை தோற்றத்துக்கு வராத நிலையில் இருந்தது தோற்றத்திற்கு வந்திருக்கிறது என்பதே இங்கே கருத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஃபார்ம் வந்து பொட்டன்ஷியலாக இருந்திருக்கு அது விதை வடிவமாக இருக்குது அதுக்கப்புறம் அது வந்து வெளிப்பட்டு இருக்கிறது படைப்பு என்பது ஒரு வெளிப்பாடு அப்படின்னு அர்த்தம் படைப்பு என்பது பரம்பொருளின் வெளிப்பாடு புதிய பொருள் அல்ல புதிதாக தோன்றி தோன்றி மறைவது போன்றது அல்ல எதுவுமே இந்த படைப்பில் புதியது அல்ல எதுவும் பழையதும் அல்ல பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதியன பழையன வாகதலும் பழையன புதியன வாகுதலும் இப்போ எல்லாம் பழசெல்லாம் புதுசாகிட்டு இருக்குது தெரியும் இல்லையா எல்லாம் பழைய காலத்து இப்போ பழைய விடியும் பேட்டர்லாம் மாறுது எல்லாம் இது அழுத்து போச்சுன்னா அதுக்கு போகும் அது அழுத்து போச்சுன்னா இதுக்கு வருவோம் மாறி மாறி சுற்றின்னு இருக்கும் மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நாளை காலை பார்க்கு ஓம் பத்ரங்கருணே பிஸ்ருனு யாம தேவாக பத்ரம் பசியே மாக்ஷபிர் யஜத்ராஹ ஸ்திரை ரங்கைபாகும் சஸ்தனுபிஹி इंद्रो வியசேமேவி தஞ்சாயுந்திரோ வவ ஸ்வஷா விஷவே நோரிஷா ஈஷரோ குருராத்மேதி மூர்விமையி மூர மூல்லா வாழி